மூன்று நிமிட தியானம் ஜனவரி இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தாறு புதன்கிழமை தலைப்பு அத்திமரத்தின் கீழே உன்னை நான் கண்டேன் மனப்பாட வசனம் அதற்கு நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான் இயேசு அவனை நோக்கி பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழிருக்கும் போது உன்னை கண்டேன் என்றார் யோவான் ஒன்று இன்றைய தியானம் இயேசு நாத்தான்வேலை அத்திமரத்தின் கீழே இருக்கும் கண்டார் அந்த மரம் அத்தனை முக்கியமல்ல ஆனால் இயேசு அவனை கண்ட இடத்தை துல்லியமாக அறிந்திருந்து அதை அறிவித்ததுதான் முக்கியம் இது நம்முடைய ஆண்டவரின் அன்பான இயல்பை வெளிப்படுத்துகிறது மற்றவர்கள் உங்களைக் காணும் முன்பே தேவன் நீங்கள் இருக்கும் இடத்திலேயே உங்களைக் கண்டுபிடிக்கிறார் அவர் உங்களை குற்றம் சாட்ட அல்ல அழைக்கவும் ஆறுதல் உருவாக்கவும் சீஷராக மாற்றவும் அதிகாரப்படுத்தவும் பயன்படுத்தவும் உங்களை நோக்கி பார்க்கிறார் மற்றவர்களின் பார்வை உங்கள் மேல்படாதிருக்கும் சமயத்திலும் அவர் எப்போதும் உங்களைப் பற்றும் கரிசனையோடு செயல்பாட்டிலேயே இருக்கிறார் தேவன் உங்களை கவனிக்கவில்லை என்று நினைத்தால் அது தேவனிடமிருந்து வந்த எண்ணமல்ல சத்துருவிடமிருந்து வரும் வஞ்சனையின் எண்ணங்களே தவிர வேறல்ல தேவனின் அமைதி அவருடைய இல்லாமையல்ல இயலாமையுமல்ல அவருடைய தாமதம் மறுப்புமல்ல அவர் பேசுவதற்கு முன் சற்று தாமதித்து அமைதியாக கவனிக்கிறார் யோனா கப்பலின் அடிப்பகுதியில் தூங்கியபோதும் தேவன் அவனைக் காண தவறவில்லை சகேயு காட்டத்திமரத்தின் கிளையில் இருந்தபோதும் மறைந்திராதபடி கண்டுபிடிக்கப்பட்டான் இன்று நீங்கள் எங்கு இருந்தாலும் அவர் பார்வையிலிருந்து மறைந்தவன் அல்ல உங்கள் மறைவான கண்ணீரையும் துயரங்களையும் அவர் காண்கிறார் உங்கள் தோல்விகள் ஏற்ற இறக்கங்கள் தடுமாற்றங்கள் ஏமாற்றங்கள் அனைத்தும் அவருக்கு தெரியும் குறித்த நேரத்தில் அவர் உங்களை நேரடியாக சந்திப்பார் உங்களுக்கான சரியான நேரம் காத்திருக்கிறது உங்களை குறித்த தரிசனம் கவனிக்கப்படும் இன்றைய மேர்க்கோல், தேவனுடைய தாமதம் அவருடைய மறுப்பு அல்ல ஏ டபுள்யூடோஸா பரிந்துரைக்கப்பட்ட புத்தகம் நோயிங் காட் ஜேஐபாக தேவன் நம்மை முழுமையாக அறிந்திருக்கிறார் நம்முடைய பலவீனங்கள் தோல்விகள் மறைவான பயங்கள் அனைத்தும் அவருக்கு தெரியும் ஆனால் அந்த அறிவு நம்மை நிராகரிக்கவில்லை ஆனால் அவர் கிருபியில் நம்மை நிலைநிற்கச் செய்கிறது ஜெபம் கர்த்தாவே என்னை முழுமையாக அறிந்தும் நேசிக்கும் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் உமது காலத்திற்காக பொறுமையோடு காத்திருக்க விசுவாசத்தோடு முன்னேற எனக்கு கிருபை தாரும் ஆமென் உங்களுக்கான ஒரு வார்த்தை உங்கள் இருதயத்தை தயார் நிலையில் வைத்து அவருடைய பாதையில் உங்களை உறுதியுடன் நிலைநிறுத்திக் ஜெபித்து கர்த்தருக்காக காத்திருங்கள் அவருடைய மீட்பு என்றும் மறைவானதல்ல அவருடைய கிருபையோ அளவில்லாதது அவருடைய இரக்கம் உங்களுக்காக என்றென்றும் நிறைந்துள்ளது ஜெபத்துடன் பாஸ்டர் மரிய ஜோசப் போன் ஒன்பது இரண்டு நான்கு மூன்று ஒன்று